தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதலாள இந்த பிரசுத்த நாளிலும் தேவனுடைய திருச்செந்தையோடு சேர்ந்து தேவன் ஆய் கத்தனுடைய பிரசுத்த நாமத்தை மையமைப்படுத்த முடியாது ஆராதிக்க முடியாது தேவன் தந்த மேலான கிருமைக்காக நான் தேவனை துதிக்கிறேன் ஆண்டவருக்கு மயிமை உண்டாவதாக கடந்த வாரம் முழுவதும் அண்டவர் அடியனுக்கும் நல்லவரும் போதுமானவருமாக இருந்தபடியினாலே தேவனுக்கு ஸ்தோதனம் செலுத்துகிறேன் கடந்த வாரத்திலும் சில முக்கியமான காரியங்களுக்காக நான் ஜபம் பண்ணினேன் அந்த ஜெபத்தினுடைய பலனை இந்த வாரத்தின் கடைசி நாளில் காணும் முடியாத கத்தார் அதற்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் தேவனுக்கு மகிழ உண்டாவதாக கத்தர்கள் ஸ்தோத்திரம் அதாவது நம்முடைய வார்த்தையினாலேயும் நம்முடைய முயற்சியினாலேயும் முடியாத காரியத்தை நாம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் போது அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதாவது கடந்த வாரங்களிலே கத்தர் என்னோடு இடைபெற்று பல காரியங்களை என்னோடு பேசினார் அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் இப்பொழுது சபையிலே சொல்ல முடியாத இரண்டு காரியங்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை அன்று நான் உபாச ஜபத்திற்கு போவதற்கு முன்னால் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து தேவனை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் அப்படி இருக்கிற நேரத்தில் கர்த்தோரிய நோடு இடைபெற்று தம்முடைய சத்தத்தின் மூலமாய் பேசிக் கொண்டிருந்தார் அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய கண்ணதராக ஒரு பெரிய ட்ரம் என்று கொண்டு வைக்கப்படுகிறது பெரிய ட்ரம் ஒரு பெரிய ட்ரம் அதுல பைப்பு நல்லா வைக்கப்பட்டிருக்கிறது நான் அப்ப சைடுல பார்க்கும்போது நிறைய கிளாசுகள் வைக்கிறது அதாவது தண்ணீர் கூடிய அதில் குடிப்பதற்காக நிறைய தமிழர்கள் கிளாசுகள் வைத்தது அது பெருசும் ரொம்ப மதிப்புக்குரியது எல்லாம் அது இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பார்க்கின்ற நேரத்தில் அந்த உட்கார்ந்தே நான் பார்க்கின்றேன் கீவுல நிறைய பேர் நிற்கிறார் குடும்பி நிற்கிறார்கள் அவர்கள் அனுமதி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது நீங்கள் இதில் எடுத்து அந்த காசை எடுத்து எடுத்து பருகிக்கொள்ளலாம் என்று அப்படி திறக்க போது திறக்கும்போது அதில் ஸ்வீட்டான ஒரு பதார்த்தம் அதாவது பாயசம் மாதிரி ஒரு டைப்பா இருக்கிறது அந்த பானம் அது வருகின்றது அதனால் ஆப் பண்ண வேண்டியது நாம இல்ல அந்த கிளாஸ் பக்கத்தில் வரும்போது தானாகவே ஆபாயிக் கொள்கிறேன் அவர்கள் எடுத்து சாப்பிடுகிறார்கள் அதுல சிலர் பெரிய கிளாஸ் எடுத்துக் கொள்கிறார்கள் சிலர் சிறிய கிளாஸ் எடுக்கிறார்கள் ஒருவர் சிறிய கிளாஸை கொண்டு வரும்போது அவரிடத்துல நான் கேட்கிறேன் அந்த நேரத்திலேயே உங்களுக்கு இந்த சின்ன கிளாஸ் போதுமா ஏன் பெரிய கிளாஸ் எடுத்து வருந்த கூடாது போதும் என்று அவர் சொல்லுகின்றார் இவைகளை நான் பார்த்தேன் அப்படி எழுப்பி நான் அப்புறம் ஜபத்திற்கு சென்றேன் ஜபத்திற்கு போகிறதற்கு முன்னால் அந்த ஜெபத்திரை கலந்து கொள்கிற மக்களுடைய மனநிலைகள் எப்பந்தமாக இருக்கிறது என்றும் தேவனுடைய சோபகத்தில் கூடி வரும்போது அங்கே என்ன கத்தர் வைத்திருக்கிறார் என்றும் நான் அந்த நேரத்தில் அவைகளை புரிந்து கொண்டேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக தேவனை ஆராதிக்க அவரை தொல்புகொள்ள வருகிறதற்கு முன்னமே வருகிற மக்களுக்கு வேண்டிய நன்மைகள் ஏராளமாக கத்திரையை வைத்திருக்கிறார் அவர்களுடைய வாஞ்சையும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவர்கள் பெற்றுக் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ சோபத்தில் நாம் ஆதிக்குரிய பிரகாரமாய் சரிகிற பிரகாரமாய் நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்று கருத்தாய் வருகின்ற நிறைய பெற்றுக் மற்றபடி ஏதோ வருகிறவர்கள் ஏதோ கொஞ்சமாக பெற்றுக் எல்லோருமே நிறைவாய் பெற்றுக் வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் என்பதை நான் தேவ சோமத்தில் அறிந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நாம் தேவனுடைய சோமத்தில் வருகின்ற நேரத்தில் கத்தர் நமக்கு ஏராளமும் தாராளமாய் தருகின்றவராக இருக்கிறபடி என பெற்றுக் கொள்வதற்கு நாம் கவனமாக இருப்போம் என்று காலையிலேயும் என்னுடைய ஜபவளையிலே நான் ஜெபம் எண்ணி முடிக்கப் போகிற நேரத்தில் கொஞ்சபுரத்திலே ஒரு பெரிய நீர்த்தேக்க மாதிரி எனக்கு தெரிகின்றது அதில் நிறைய பேர் குறிக்கிறார்கள் ஆனால் கூர்ந்து கவனிக்கும் போது தண்ணீர் அல்ல அது ஒருவிதமான அதாவது வெளிச்சமும் வெயிலும் சேர்ந்து ஒரு பெரிய ஏரி மாறி பெறுகின்றது அதுல நிறைய பேர் ஆனந்தித்து மகிழ்ந்து கருகூறுகிறார்கள் அது இன்னும் உற்று பார்க்கும் போது முழுவதும் பர்வோகத்தில் வந்த தேவ தூதர்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் தேவனுக்கு மகிழ்ச்சியில் தேவன் பூமி அஸ்திபானம் போடும் போது தேவதூரல் கைகொட்டி பாடினார்கள் என்ன நான் பார்க்கின்றம் இந்த வர்ணத்தின் உலகத்தினுடைய எண்ணில் அதாவது தேவதூதர்களுடைய கூட்டங்கள் ஜபவரையில் வருகிறார்கள் கருத்து இந்த கடைசி நேரத்தில் செய்யும்படியாக அங்கே எழுந்து இருக்கிறார் ஆண்டுபடிக்கால் பர்லோக தூதகனங்கள் பூரோகத்தில் கை கொட்டி மகிழ்கிறார்கள் அவர்களை சுற்றிலும் தேவ மகிமை பெரிய தண்ணீர் தேக்கும் மாதிரி நிற்கிறது நான் இன்று காலி திபத்தில் கண்டேன் அதற்காக தேவனுக்குறோம் இரண்டாவதாக ஒரு பெரிய மலை அந்த மலை என்றால் இந்த வெண்கல மலை மாறி இருக்கிறது வெண்கலமும் ஒரு பெரிய வயர மலை மாறி இருக்கிறது அதுல ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவர் தாடியோடு இருக்கிறது தெரிகிறது ஒருவர் நார்மலாக இருக்கின்றார் ரெண்டு பேரும் அதாவது மிகவும் கோஸாக சேர்ந்து நிற்கிறார்கள் மிகவும் கம்பீரமாய் நிற்கிறார்கள் அவர்களை நான் தேவ சோபத்தில் கண்ணை மூடி நேரத்தில் அவர்கள் எளியாவும் ஏன் உக்கும் என்று எனக்கு தெரிந்தது தேவனுக்கு மயமண்டதாக அதாவது மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவார்கள் அதை உயர்ந்த சகனத்தில் நிற்கிறார்கள் அங்கே நான் கீழே பார்க்கும் போது கொஞ்ச பேர் அவர்களோடு போவதற்காக மலையடி வாரத்தில் வந்து கொண்டே இருப்பதாக நான் காணுகின்றேன் ஆண்டவருக்கு உயிரோடு எடுத்துக்கொண்டார் அநேகர் மாற வேண்டும் என்று கத்தல் விரும்பி சபையை எழுப்பி உள்ளதமான சத்தியத்தை தந்து நம்மை அந்த நிலைக்கு கத்த தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதற்காக நான் தேவனை துணிக்கிறேன் நாமும் அந்த ஸ்டேஜை அடைவோம் அடையப் போகின்றோம் ஆதி பருசுத்தவான்கள் அதாவது தேவனுடைய மகத்துவத்தை காண்பித்தாரே அவர்களோடு அவர்களோடு ஏராளமான மக்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசிய ஒன்று ரெண்டு அரபியானவர்களே தேவனாக கர்த்த இருந்த நாளில் அதாவது ஆத்துமாக்களை உன்னதமான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றார் அறுபடியினால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பது இருபதாம் மத்திய நான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை ஒரு ஒரு வாசிக்கலாம் என் பின்ன என்னை பின்பற்றி வாருங்கள் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் உடனே பின் சென்றார்கள் அவர்கள் மனிதர்களை பிடித்தார்கள் ஆத்மாக்களை இறைவனுக்கு இந்த கடைசி காலை இந்த பூரணத்துக்கு எதிராக வழிநடத்த வேண்டியவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம் தேவனை பின்பற்ற வேண்டும் தேவருக்கு மகிமை உண்டாவதாக என்னை பின்பற்றி வாருங்கள் நாங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் மனிதர்களை மனிதர்கள் பிடிக்க முடியாது எந்த மனிதனும் கையிலும் பிடிக்க வைக்க மாட்டார் எந்த மனிதனை எந்த மனிதன் மாற்ற முடியாது அவர்களை மனம் வைக்க முடியாது ஆயிரக்கணக்கான மக்கள் விட திருச்சபைக்குள்ள மனம் திரும்பி என்றால் நம்மை நடத்துகிறவர்கள் தேவனை பின்பற்றுகிறபடியால் பெரியவர்களும் செய்யவர்களும் கனத்துக்குரியவர்களும் ஏழைகளும் எல்லோரும் அவர்களை பின்பற்றி தேவன் என்று ால் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்மை அருமையானவர்கள் அதாவது நம்மை பின்பற்றி தேவனிடத்துக்கு வர வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அடிச்சோடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அந்தவர் விரும்புகின்றார் என்னை பின்பற்றி வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அவர் ஆக்குவார் அதற்குரிய கிருமைகளை தேவன் நமக்கு தருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீவுக்கு சென்றிருந்த போது உருவமாக வயதில் குறைந்தவர்களாக இருந்தோம் ஆனால் அங்கே சென்றிருந்த போது நமக்கு உண்டாயிருந்த ஒன்றும் தெரியாது தமிழகத்தை விட வேறொன்று நாம் பேசுகிறாக அப்படி ஒரு நாட்டிலே சென்ற போது நம்மோடு தேவர் இருக்கிறார் நாம் தேவரை தான் பின்பற்றுகிறோம் என்று அறிந்த அந்த நாட்டினுடைய பொருளாதார மந்திரி அந்த நாட்டினுடைய சூப்ரண்டா போலீஸ் போன்ற பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து அவர்கள் சொன்ன வார்த்தை மகா பெரிது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆ தேவனுக்கு மயி அவருடைய வீடுகளை அழைத்து அவர்கள் தேவையான மகத்துவங்களை கேட்டார்கள் நம்மை கணம் பண்ணிய அந்த விதத்தை இப்பொழுது சொல்ல இயலாது அவ்வளோ பெரிய காரியங்களை கேட்டார் எப்படி அவ்வளோ பெரிய அந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாமும் அறிந்து அருதன வாழ்க்கையிலே இறைவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்புகின்றோம் யோகா சுசத்திலே அதைத்தான் ஆண்டவராய் இயேசு சொன்னார் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாக்கியத்தில் கத்தகப்படி சொல்லுகிறதெல்லாம் இங்கே காணுகின்றோம் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வானால் அவன் எல்லை பின்பற்ற கிடவன் என்னை பின்பற்ற கடவர் என்னை பின்பற்றுகிறவர் நான் எங்கே இருக்கிறோ அங்கே சேருவான் இன்று காரையில் நான் கண்ட வெளிப்படுத்தல் அதுதான் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டவர் சுத்தவார்கள் தேவனிடத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் அவர்களோடு சேர்கிறவர்களும் தேவனோடு போய் சேருவார்கள் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக யார் வழிகாட்டியோ அது வழிகாட்டிய பின்பற்றுகிறவர்கள் வழிகாட்டி போய் சேர்க்கிற இடத்துல அப்படி போல இந்த பூர்வமாக்கப்பட்ட வந்து கொண்டே இருப்பதாக நான் காணுகின்றேன் இந்த கடைசி காலத்தில் உங்களின் எண்ணையும் கட்டித்திருப்பது பின்பற்ற மாத்திரம் தேவனை பின்பற்றுவதற்கு அழைத்திருக்கிறார் நாம் தேவனை பின்பற்றும் போது நம்மை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவார் தம்முடைய ஊழியக்காரனுடைய அதாவது அவனுடைய அவனுடைய அவருக்குதவி அவர் சொல்லும் அவன் என்னை பின்பற்ற வேண்டும் மற்றபடி தகுதி இவர் பத்திரிகை நான் நேற்று படித்துக் கொண்டிருந்தேன் அதில் என்ன இருக்கிறது என்றால் பைபிள் காலேஜ் அந்த பைபிள் காலேஜ் பேர் போட்டிருக்கிறது ஒரு பேஜ் முடிந்துவிட்டது அடுத்த பேஜ் வரலாம் பிடிப்புள்ள வாரிபர்கள் அதாவது வந்து இந்த பைபிள் காலத்தில் பைபிள் கற்று ஊழியல் செய்யலாம் என்று எழுதியிருக்கிறது பிடிப்புள்ள வாலிபர்கள் அழைப்புள்ளிபர்கள் பிடிப்புள்ள அழைக்கிறார்கள் தேவனுக்கு மயமேண்டாவதாக தேவனாய் கற்றல் என்ன சொல்கிறார் என்றால் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைக்கின்றார் அது அப்படினால் தேவனுக்கு ஊழியல் செய்கிறவர்கள் தேவனுக்கு ஊழியர்கள் செய்ய வருகின்றவர்கள் தேவனை பின்பற்ற வேண்டுமான் அந்த பின்பற்றுவதை பற்றி அவர் தொடர்ந்து சொல்லும் ஒருவன் எங்களை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து அனுதனமும் தான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது ஊழியம் என்றால் பஞ்சமத்தில் படுத்து உணங்குகிறது அல்ல என்றால் சிலுவை சுமக்கிற அந்த பாதை தேவனுக்கு மயிமை உண்டாவதாக சென்ற பாதை சிலுவை சுமந்து கொண்டு சென்ற பாதையை நாங்கள் இஸ்ரேல் போய் பார்த்தோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கரடம் மோரடோ மேடும் பழுவுமான அந்த பாதையிலே அவரை கொண்டு போனார்கள் அவர் தடுமாடி விழுந்து கையுந்த ஒரு இடமும் போய்விட்டது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று உணரத்தக்கதாக இருந்தது அறுபடியால் ஆண்டோரை பின்பற்றுகிறது என்ன என்றால் சிறுமை சுமக்கிற அனுபவம் தேவருக்கு மயிமை உண்டாவதாக அறுபடியால் அதாவது தேவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் அனுகிற வாழ்க்கையில் சிலுவையை போட்டுக்கொண்டு ஓடுகிறவர்கள் விரும்பாதவர்கள் கழிந்து கொள்ளுதல் போதும் என்று போகிறவர்கள் எங்கே போய் சேருகிறார்களோ தேவனுக்கு மயமே உண்டாவதாக ஆனப்படி நான் இந்த காலையில் போதித்த காரியம் தேவடி பிள்ளைகளுக்கு சொல்லும் ஒவ்வொருவரும் இறைவனை பின்பற்ற வேண்டும் இயேசு சுவாமி அதாவது வீண் போது போக்கல் இல்லை பகல் முழுவதும் ஊழியர் செய்தார் நாள் முழுவதும் மலையிலும் காடுகளிலும் இருந்து ஜபம் எண்ணினார் என்று அவருடைய சரித்திரம் எழுதியிருக்கிறது அதாவது அவருடைய வயதில் வரலாறுகளை நாம் பார்க்கும் போது அது மகா பயங்கரமானது நமக்கு போதனையுமாக இருக்கிறது நாமும் கிடைக்கிற நேரங்களை அப்படி பயன்படுத்துவோம் அப்படி என்றால் ஆட்டு மக்கள் நம்மை பின்பற்றி வருவார்கள் அதிகம் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டாம் நாம் இப்போது மக்களுக்கு சொல்லுகிறது அதுதான் அதாவது நம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற சாட்சி அல்ல வாழ்க்கையினால் உண்டாகிற சாட்சியை நாம் கடைபிடிப்போம் நாம் வாழ்ந்து காண்பித்து விட்டால் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதை காண்பித்து விட்டால் எல்லோரும் வருவார்கள் என்பது உண்மை அதற்காக நான் தேவன்கிறேன் அப்போ சில பேர் கேட்டார் ஆண்டவரிடத்தில் அண்டவரே நாங்கள் நம்மை பின்பற்றி வருகிறோமே எங்களுக்கு என்ன தருவீர் என்னத்திற்காக எங்களை அழைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் நீங்கள் பனிரண்டு பேரும் பனிரெண்டு சிங்காசரத்தில் உட்கார்ந்து பனிரெண்டு கோத்தரங்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்னை பின்பற்றி வருகிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த நாளை எதிர்பார்த்துதான் நாம் இந்த செலுவையை சுமக்க வேண்டும் அது தேவையான பிள்ளைகள் தொய்ந்து போகாதீர்கள் அடுத்த நாம் யோசுவை பின்பற்றுவோம் காலே போகும் தேவனை பின்பற்றினார்கள் காணை சோதரித்தது மாத்திரமல்லுடையோம் இயேசுவை பின்பற்றுவோம் என்று கட்ட விரும்புகிறார் இந்தியாவை தாருகிறது பின்பற்ற வேண்டும் அவருடைய அடிச்சுளை அவருடைய வாழ்க்கை வர்றாறை நாம பின்பற்றுவோம் அவருடைய தாழ்மை அவருடைய ஏழ்மை அவருடைய பாடுகள் இவைகளெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் அந்த அடிச்சுகளை நாம் பின்பற்றுவோம் என்று கொஞ்சம் குறைவு வந்துவிட்டால் நான் விட்டு விடுகிறோமே விட்டே விடுகிறோம் கிடையாது அநேக வாரங்கள் ஆறாவது கிடையாது வீட்டிலே ஜபவர ஜபம் கிடையாது போகும்போது இவைகள் எல்லாம் காணுகிறோம் ஏழு மணிக்கு ஒரு வீட்டுக்கு போறோம் ஏழு மணிக்கு அந்த அம்மா புலியை புலி பறக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் லைட்டை விட்டுக் கொண்டு புலி பறக்கிக் கொண்டு இருக்கிறார் ஏழு மணிக்கு வீட்டில ஜெபம் புலி பறக்க போய்விட்டார்கள் இதை பார்த்தோம் இப்படி சில இடங்களுக்கு போகும்போது எங்கேயாவது உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு ஊருக்கு நாள் புதிதாக ஒரு நாள் சென்றோம் மாலை மயங்கு நேரத்தில் ஒரு அம்மா பைபிள் எடுத்து வைத்துக் கொண்டு பிரெண்ட் வாசலில் படித்துக்கொண்டே இருந்தார் காத்தலிக் சபையிலிருந்து அப்படிதான் அவருடைய சபைக்கு வந்தவர் ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது தேவனுக்கு மயிமை ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம் நம்முடைய ஊரில் இருக்கிற மக்கள் தான் நம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அந்த மனிதர்களை நான் பிடிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நான் இயேசுவை பின்பற்றுவோருடைய அடிச்சுடைய பின்பற்றுவோம் கருத்தர் அந்த பிரகாரம் நமக்கு செய்வார் கத்தர் இந்த காலத்தில் நெருங்கி வருகிறார் பெரிய பெரிய காரியங்களை பேசுகிறார் இந்த காலையிலேயும் நான் பண்ணி முடித்து ஆராதனைக்கு வருகிறதற்கு முன்னார் அவருடைய கையில் இருந்து இந்த என்னுடைய தலையில் ஊத்துகிறது நான் பார்த்தேன் அப்படியே வழிந்து பார்த்தேன் ால் முட்டு நம்மை மகிழ செய்தையும் நான் உணர்கின்றேன் அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமையான கர்த்தர் உங்களுக்கு ஓப்பன் ஆக்கி இருக்கிற அறிய என்று சொல்கிறார் நேற்று மாலையில் நான் கொண்டிருக்கும் போது காலையில் ஒன்பது மணிக்கு ஜோமணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார் பல காரியங்களே பேசினார் பேசும்போது எனக்கு அது அதாவது ரொம்ப ரொம்ப அதுவரமான காரியமாக தெரிந்தபடியால் யோசித்தேன் அப்படி கத்தர் சொன்னார் சாலம் ஒன்றுக்கு நான் ஞானம் கொடுத்தேன் அல்லவா இதுவரைக்கும் அதாவது உனக்கு முன்னும் வெல்லும் உன்னை போல ஞானம் பெற்றவர்கள் இருக்க முடியாது என்று சொன்னேன் அல்லவா திருச்சபைக்கு எந்த இருக்கிறது இதுவரையிலும் செய்ய முடியாது செய்யாத செய்தரா காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்னுடைய பிள்ளைகளை என்னை பின்பற்றோம் என்று கத்தர் விரும்புகிறார் தேவரை பின்பற்றுவோம் ஒவ்வொரு வாரங்களும் உங்களுக்கு கொடுக்கிற மெசேஜ் பிரசங்கம் வார்த்தைகள் நீங்கள் கடைபிடிங்க கருத்து நமக்கு நன்மை செய்வார் கருத்து இளைஞர்கள் இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்ய போறார் கருத்தவர்களுடைய சகல கருமைகளுக்காகவும் நான் தேவரை வாழ்த்தி